தலைப்பு ஏழு முச்சுடர் சந்திரன் சூரியன் அக்கினி சூரியன் ஆணாகவும் சந்திரன் பெண்ணாகவும் வலம் இடம் சக்தி உடையது மருட்டேகம் வலம் சந்திரனாகிய சத்தியாயும் இடம் சூரியனாகிய சிவமாயும் இருப்பது அனுபவம் திரிசிய அனுபவத்திலுள்ள இடம் வளமாகவும் வலம் இடமாகவும் அனுபவம் தோன்றும் சந்திர சூரிய அக்னியின் கூட்டுறவால் ஏழு நாட்கள் தோன்றும் முறை மேலும் சூரியன் அக்னியோடு கூடினால் திங்களும் சந்திரன் அக்னியோடு கூடியபோது பானுவும் ஞாயிறு சூரியன் மதியோடு கூடியபோது பௌமனும் செவ்வாய் சந்திரன் பானுவோடு கூடியபோது சௌமியனும் புதன் சூரியன் சௌமியனோடு கூடியபோது குருவும் வியாழன் சந்திரன் பௌமனோடு கூடியபோது பிருகுவும் வெள்ளி சூரிய சந்திரர்கள் அக்னியோடு கூடியபோது மந்தனும் சனி தோன்றும் ஆக ஏழு மேற்படி சூரியனுக்கு கலை பதினாறு மேற்படி கலை பதினாறில் சந்திரனுக்கு கலை நான்கு போக இருப்பு கலை பன்னிரண்டு சூரியன் காரிய உருவன் சந்திரனுக்கு கலை பதினாறு மேற்படி கலை பதினாறில் தாரகைகளுக்கு கலை நான்கு போக சூரியனால் கொடுத்த நான்கு கலையுன் சேர்த்து சந்திரனுக்கு கலை பதினாறு சந்திரன் காரிய காரண உருவன் சகலன் சூரியன் கேவலன் சந்திரன் அனுபவத்தில் இடம் வளம் போல் மாறும் பிரமத்துவம் சூரியனிடத்திலும் விஷ்ணுத்துவம் சந்திரனிடத்திலும் உள்ளன அக்னிக்கு கலை அறுபத்து நான்கு இப்போது எட்டு கலையோடு காரண உருவனாய் மற்ற கலைகளை உள்ளடக்கி நீரு தீப்போல் எங்கும் உடையவன் ஆக கலை தொன்னூற்று மேற்படி தொன்னூற்று ஆறு கலையே தத்துவமாய் பிண்டவடிவாயிற்று அக்னி கலை அறுபத்து நான்கின் குணங்கள் சைவத்தில் அறுபத்து திருவிளையாடல்களாகவும் உண்மையடியார்கள் அறுபத்து மூன்று ஒன்றாகவும் வழங்குகின்றன சந்திர கலை பன்னிரண்டுமே வைஷ்ணவ பரத்தில் துவாதச ஆழ்வார்களாக வழங்குகின்றன மற்ற இருபது கலையும் கௌமாரம் பாசுபதம் மகாவிரதம் சாத்தேயம் கானாபத்தியம் காபாலம் சௌரம் மகம்மதீயம் பௌத்தம் கிறிஸ்துவம் முதலிய சமயங்களில் வழங்குகின்றன இவற்றின் அனுபவங்களை குருமுகத்தில் அறிக மேற்குறித்த சோம சூரியர்கள் ஒன்றுபடுவது அமாவாசை ஒன்றுபட்ட சோமன் ஒவ்வொரு கலையாக சூரியனிடத்திலிருந்து விடுபட்டு மேலேறி பகிரண்டத்தில் செல்லும்போது பதினாறு கலையும் பூர்த்தியாய் பிரகாசிப்பது பௌர்ணமி பகிரண்டத்திலிருந்து பிரம்மாண்டத்திற்கு வியாபகமாகும் போது சூரிய உஷ்ணம் சோமகலையை ஒவ்வொன்றாக கிரகிக்க ஒரு கலையோடு பானுவுடன் சேர்த்தல் அமாவாசை மேற்படி சோமகலையை பானு கிரகிக்காவிட்டால் இவ்வுலகம் ஜீவிக்காது சூரியன் பிரம்மாண்ட பகிரண்ட வியாபகி சந்திரன் பகிரண்ட பிரம்மாண்ட வியாபகி சூரிய வியாபகம் தோன்றாது சந்திர வியாபகம் தோன்றும் சிறு குறிப்புகள் அனுபவத்தில் சக்தி சிவம் சூரியன் அக்னியோடு கூடியபோது சந்திரனாம் சந்திரன் அக்னியோடு கூடியபோது சூரியனாகும் சூரியன் ஆனாகவும் சந்திரன் பெண்ணாகவும் வலது சிவமாகவும் இடதுபாகம் சத்தியாகவும் வழங்கி வருவது மருட்டேக நியாயம் வலது பாகம் இடதுபாகம் சிவமாகவும் இருப்பது அனுபவம் சந்திரன் ரூபா ரூபி காரியகாரணன் சுடாத தன்மை கலை பன்னிரண்டு தாரகைக்கலை நான்கு அர்த்த வடிவன் பிரம்மாண்ட பகிரண்ட வியாபகன் பச்சை வெண்மை கலந்த மேனி மன அறிவு சபை மன ஒளியே பதி சந்திரனின் பஞ்ச வர்ணங்களாவன வெண்மை பச்சை செம்மை கருமை பொன்மை சூரியன் ரூபி காரியன் ஒளிமாத்திரன் சுட்டுஞ்சுடாத தன்மை கலை பதினாறு வட்டவடிவன் பிரம்மாண்ட வியாபகி பஞ்சவர்ணம் ஜீவ அறிவு சபை ஜீவ ஒளியே பதி சூரியனின் பஞ்சவர்ணங்களாவன ஆதிசக்தி பராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அக்கினி அரூபி காரணன் பிரகாச மாத்திரன் சுடுந்தன்மை கலை அறுபத்து நான்கு பூர்ண வடிவன் வியாபகி எங்கும் வியாபகி ஸ்வர்ணம் ஆன்ம அறிவு சபை ஆன்ம ஒளியே பதி அக்னியின் பஞ்சவர்ணங்களாவன அனுகிரகம் திரோபவம் சம்மாரம் ஸ்திதி சிருஷ்டி